நற்றினையின் எழுபத்தி ஐந்தாவது அறிவம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் நாம் அஞ்சல் தொலை அப்புறம் அது உபயோகப்படுத்தப்படுற பல்வேறு அஞ்சல் சேவைகளை பற்றி பேசி தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா இந்த அஞ்சல் சேவையில் மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றியும் அது சம்பந்தமான அஞ்சல் தலை வெளியீட்டை பற்றி இந்த வாரம் நம்ம பேசலாம் அஞ்சல் துறையோட அஞ்சல் சேவையில் முக்கியமான ஒன்று கடித போக்குவரத்து இதை பற்றி பல்வேறு தகவல்களை நம்ம அறிவ மஞ்சள் தலையில் பேசியிருக்கோம் கடித போக்குவரத்துக்கு தேவையான அதே சமயத்தில் அத்தியாவசியமான ஒரு தகவல் தான் அஞ்சல் குறியீட்டு என்கிற பின்கோடு நம்ம கடித போக்குவரத்துக்கு எப்படி நம்மளோட தகவல்கள் முகவரி முக்கியமோ அதோடு கூட பின்கோடும் மிக மிக முக்கியங்க இந்த பின்கோடை வச்சு நாம் அனுப்புகிற கடிதம் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடும் அவ்வளவு துல்லியமாக இதை வடிவமைச்சிருக்காங்க இந்தியாவோட எந்த மூலையில் இருக்கிற இடத்துக்கும் பின்கோடுங்கிற இந்த அஞ்சல் குறியீட்டியன் இருக்குது இந்த பின்கோடு பற்றின ஒவ்வொரு தகவலாக நாம் பார்க்கலாம் முதல்ல இந்திய அஞ்சல் துறையோட ஒவ்வொரு அஞ்சல் அலுவலகத்துக்கும் ஒவ்வொரு எண்ணு வச்சு குறிப்பிடுறாங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா அதுபோல் ஒவ்வொரு அஞ்சல் அலுவலகத்துக்கும் ஒரு எண் இருக்குது இந்த எண்ணில் ஆறு இலக்கங்கள் இருக்குது அடுத்தது இந்த ஆறு இலக்க எண்ணை எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் அஞ்சல் குறியீட்டு எண்ணுக்காக இந்தியாவை ஒன்பது மண்டலமாக அதாவது ஜோனாக பிரிச்சிருக்காங்க இந்த ஒன்பது மண்டலத்தில் எட்டு நிலப்பரப்பு மண்டலங்களுக்கும் மீதம் இருக்கிற ஒன்று இந்திய இராணுவத்துக்கும் அழிச்சிருக்காங்க இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களை உள்ளடக்கி தான் இந்த ஒன்பது மண்டலங்கள் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக ஒன்பது மண்டலங்கள் எதுன்னு பார்ப்போம் இதை பின் மண்டலங்கள்னு சொல்கிறாங்க முதல் மண்டலத்தில் புதுடில்லி ஹரியானா பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் அப்புறம் சண்டிகர் இருக்குது ரெண்டாவது மண்டலத்தில் உத்திரப்பிரதேஷம் மற்றும் உத்தராகண்ட் மூன்றாவது மண்டலத்தில் ராஜஸ்தான் குஜராத் தமன் தையூ தாதரா மற்றும் நகர் ஹவேலி நாலாவது மண்டலத்தில் மகாராஷ்ட்ரா மத்திய பிரதேஷ் மற்றும் சத்தீஸ்கர் அஞ்சாவது மண்டலத்தில் ஆந்திரா தெலுங்கானா அப்புறம் கர்நாடகா மாநிலம் ஆறாவது மண்டலத்தில் தமிழ்நாடு கேரளா லக்ஷத்வீப் அப்புறம் புதுச்சேரி மாநிலம் ஏழாவது மண்டலத்தில் ஒடிசா மேற்கு வங்காளம் அசாம் அருணாச்சல் பிரதேஷ் நாகாலாண்டு மணிப்பூர் மிசோரம் திரிபுரா மேகாலயா அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எட்டாவது மண்டலத்தில் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலம் இந்த எட்டு மண்டலத்தில் எல்லா இந்திய மாநிலங்களும் குறிப்பிட்ருக்காங்க ஒன்பதாவது மண்டலம் இந்திய இராணுவ கடித போக்குவரத்துக்குன்னு தனியாக தனியாக வகைப்படுத்தியிருக்காங்க இதில் ஏபிஓங்கிற ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ் அப்புறம் எஃபிஓங்கிற ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு ரெண்டையும் குறிப்பிடுறாங்க அடுத்தது பின்கோடில் இருக்கிற இலக்கங்கள் பற்றி பார்ப்போம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பின்கோடுங்கிறது ஆறு இலக்கங்கள் கொண்ட ஒரு எண் இதில் முதல் இரு லக்கங்கள்ல 11 – டில்லி 12 – மற்றும் பதிமூணு ஹரியானா பதினாலருந்து பதினாறு வரை பஞ்சாப் பதினேழு ஹிமாச்சல் பிரதேஷ் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஜம்மு காஷ்மீர் இருபதுலேருந்து இருபத்தெட்டு வரை உத்தரப்பிரதேஷ் மற்றும் உத்தராகண்ட் முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு வரை ராஜஸ்தான் முப்பத்தாறுலேருந்து முப்பத்தொம்போது வரை குஜராத் நாற்பதுலேருந்து 44 நாலு வர மகாராஷ்ட்ரா நாற்பத்தஞ்சுலேருந்து வரை மத்திய பிரதேஷ் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி வரை ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தொம்போது வரை கர்நாடகா அறுபதுலேருந்து அறுபத்தி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தொம்போது வரை கேரளா மற்றும் லக்ஷத்வீப் எழுபதுலேருந்து எழுபத்தி நாலு வர மேற்கு வங்காளம் எழுபத்தஞ்சிலருந்து எழுபத்தேழு வரை ஒடிசா எழுபத்தி எட்டு அஸ்ஸாம் எழுவத்தி ஒம்பது வடகிழக்கு இந்தியா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வரை பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலம் பின்கோடோட மூன்றாவது இலக்கம் மாநிலங்களோட உள் மாவட்டத்தை அல்லது நகரத்தை குறிக்கும் பின்கோடோட கடைசி மூன்று இலக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட அஞ்சல் அலுவலகத்தை அடையாளப்படுத்துகிறேன் இப்படித்தான் இந்தியாவோடய பின்கோடுங்கிற அஞ்சல் குறியீட்டு எண் அமைஞ்சிருக்கு உதாரணத்துக்கு நம்ம நற்றினை ட்ரஸ்டோட பின்கோடு அறுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது இதில் முதல் ரெண்டு லக்கங்களான அறுபத்ரெண்டு தமிழ்நாட்டை குறிக்கும் மூன்றாவது லக்கமான பூஜ்ஜியம் திருச்சி மாநகரத்தை குறிக்கும் கடைசி மூன்று லக்கமான பூஜ்ஜியம் காட்டூர் அஞ்சல் அலுவலகத்தை குறிக்கும் ஸோ ஒரு பின்கோடை சொன்னால் அது எந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் எந்த நகரத்தில் எந்த இடத்துல இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் கடித போக்குவரத்தில் பின்கோடை மறக்காமல் உபயோகப்படுத்த சொல்லி பல்வேறு விளம்பரங்கள் வருது ஒரு பின்கோடு இருந்தால் நாம் அனுப்புகிற கடிதம் கரெக்டாக போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும் இதோட இன்னொரு தகவல் என்னென்னா வெவ்வேறு மாநிலத்தில் ஒரே மாதிரி பேரில் ஊர்கள் இருக்கு. அதை வேறுபடுத்தவும் பின்கோடு எண் அவசியங்க உதாரணத்துக்கு மங்களூர்னு கர்நாடகாவில் நான் இருக்கிற ஊர் இதே மங்களூருங்கிற பேரில் தமிழ்நாட்டிலையும் ஒரு ஊர் இருக்குது ஊர் பேரை சொன்னோம்னா கன்ஃபியூஷன் ஆகும் ஆனால் பின்கோடு எண்ணை சொன்னால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இந்தியாவில் பின்கோடு முறையை கடித போக்குவரத்துக்கு முதன் முதலாக உபயோகப்படுத்தப்பட்டது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இதை உருவாக்கி ஆரம்பித்து வச்சவர் ஸ்ரீராம் பிகாஜி வேலங்கர் இவர் இந்திய அரசாங்கத்தோட தகவல் தொழில்நுட்ப துறையோட கூடுதல் செயலாளராக இருந்தவர் அஞ்சல் துறையே உபயோகிக்கிற ஒரு குறியீட்டு எண்ணான பின்கோடு சம்பந்தமாக இந்திய அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் அக்டோபர் பதினாலாம் தேதி அறுபது பைசா மதிப்புள்ள அஞ்சல் தலையை வெளியிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு காலகட்டங்களில் மக்கள்கிட்ட பின்கோடு பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி அஞ்சல் முத்திரைங்கிற போஸ்டல் கேன்சலேஷனும் இந்தியாவில் வெளியிட்ருக்காங்க பின்கோடுங்கிற அஞ்சல் குறியீட்டு இந்தியாவில் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரோம்னா அதுதான் இல்லைங்க பல உலக நாடுகளில் அஞ்சல் குறியீட்டு எண்ணை அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அடையாளப்படுத்தியிருக்காங்க அதில் சில நாடுகளோட அஞ்சல் குறியீட்டு எண்களை பற்றி வரும் வாரம் நம்ம அறிவம் அஞ்சல் தலை பயணத்தில் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்